ஆயிரத்தி நானூற்றி முப்பத்தி மூன்று அறிவித்தார்கள் தொழுவதற்காக வீட்டிலிருந்து வெளியேறி சென்றார்கள் நான் என் பின்பு காலை நேரம் ஏற்பட்டதும் திரும்பினார்கள் அப்போது நான் விக்கிர செய்த நிலையில் உட்கார்ந்திருந்தேன் நான் என்னிடமிருந்து சென்றதிலிருந்து இதே நிலையில் இருக்கிறாயா என்று கேட்டார்கள் ஆம் என்றேன் நான் என்னிடம் இருந்து புறப்பட்டு சென்ற பின் நான்கு வார்த்தைகளை மூன்று தடவை கூறிவிட்டேன் இன்று நீ கூறியுடன் இது நிறுக்கப்பட்டால் நபி சல்லு அலி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் அளவுக்கும் அவனது அருஷின் சொற்களின் மை அளவுக்கும் அவனை புகழ்ந்து அவனை தூய்மையானவன் என போற்றுகிறேன் மற்றொரு அறிவிப்பில் பின்வருமாறு உள்ளது திருமிதியின் அறிவிப்பில் பின் நீ கூறுவதற்காக அந்த வார்த்தைகளை உமக்கு நான் பெற்று திரட்டுமா சுபஹானம் பாஹி என மூன்று முறையும் சுபஹானம் வாஹி ரிதான் முறையும் என மூன்று முறையும் சுபஹானம் வாஹி மிதாத கலிமாதிஹி சுபஹானம் வாஹி மிதாத கலிமாதிஹி சுபஹானம் வாஹி மிதாத கரிமா திஹி என மூன்று முறையும் கூறுவதாகும் என்று உள்ளது திருமிதி மூன்று ஐந்து ஐந்து ஐந்து